அந்த மாதிரி ஆச்சாரியாளுடைய காலத்துல ஒரு பெரிய இந்த சபாலிகிறந்த கிரகசன்னுட்டு அவனுக்கு பேருன்னு சில சங்கரவேஜியங்கள் சொல்லியிருக்கு அந்த கிரகசங்கரம் ஆசாரியால் வந்து சாந்தமாயும் ஞான வந்து வேதவொருத்தமான ஆசார அனுஷ்டானங்கள் சீலத்தோடையும் வேதத்துல செல்லிருக்கிற மார்க்கத்தோட பாக்கி தாந்திரிக மார்க்கங்கள் அதிகமா நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டாம் அது கொஞ்சம் குரூரமா இருக்கும் சில இடங்கள்ல இதுவா இருக்கும் வேத விருத்தமா இருந்தானா தாந்திரிக மார்க்கங்கள் நம்ம வந்து வேதத்தை அனுசரிச்சிருந்தானா தாந்திரங்கள்ல இருந்து இருந்து எடுத்துக்கலாம் ரொம்ப வேத அனுஷ்டானங்களுக்கு ரொம்ப மன மாறிவிட்டு இருந்ததுனா அப்பேற்பட்டத நம்ம வந்து அதுக்கு அதிகாரிகள் வேற சாமானியமான இந்த காலத்துல கிடையாது அப்பேற்பட்ட அதிகாரிகளுக்கு என்னன்னா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு அனை இடங்கள்ல தாந்த் ரொம்ப கடுமையான தாந்திரிக்கமா இருக்க இடத்துல சாந்தப்படுத்தி வைத்திகமுறை ஆச்சாரியார் அதிகமான ஹிம்சை ஹிமிசையா இருக்கிற இடங்கள்லாம் ஹிம்சையோ சுராபானங்களோ ரொம்ப கெடுதலான ஒரு சீலங்களோ தவறுதல் சீலத்துக்கு தவறுதலான நடவடிக்கைகளோ இதெல்லாம் இருந்தாலும் ஏதோ சில புஸ்தகங்கள் எழுதியிருக்கலாம் அது சில அதிகாரிகள் இங்கேயோ இருக்கலாம் அப்பவே பட அதிகாரிகள் எத்தனையும் இங்கேயோ கூட்டியிலோத்தர் அந்த அதிகாரிகளுடைய விஷயம் தெரியாம இது நல்லது பிரச்சபலம் இதை சீக்கிரம் கிடைச்சிடும்னு நினைச்சுட்டு ஆனா இவ்வளவு பிரவர்த்திக்கிறதுக்கு சஜமா இருக்கும் இந்த பாம தந்திரங்கள்ல அதெல்லாம் கூடாதுப்பா நமக்கு அந்த அது அந்த அதிகாரியா நாம் இருந்தால் கூட பண்ணாததுனால தப்பு இல்லை வேலை தொண்ட மார்க்கத்துலயே நம்ம பண்ணதுனால நமக்கு ஒன்றும் கடுதல் இன்னும் நாம் கெட்டு போறதுதான் அதிக வழி இருக்கணும் நான் அனதிகாரியா இருந்து அந்த வழியில போனவானா நாம் இன்னும் கெட்டு போறதுக்கு தான் அது மார்க்கும் ஆகனா அதெல்லாம் நமக்கு வேண்டே வேண்டாம் அது கொஞ்சம் கடுமையான வழி அது ஆகினா அந்த வழிக்குலாம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு ஆச்சாரியார் கொஞ்சம் வேதத்தினால விஹிதமான மார்க்கம் எதுவும் வேதங்கள்லயும் தர்ம நூல்கள்லயும் சுதி ஸ்ரதிகளில் சொல்லப்பட ஒரு மார்க்கத்தை அனுசரிச்சா போறோம் அதை அனுசரிச்சு ஈஸ்வர பக்தியை நான் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் சரினுட்டு இதையே ஆச்சாரியார் கடைசியில இவ்வளவுடைய பிரயோஜனம் என்னன்னு சொன்னா உண்மையான அன்பு நமக்கு இருக்கிறது தானா அவனுடைய சுரப்பு என்பது அவனுடைய சுரூபம் நம்மையும் சாப்பிடுற சுரூப்பாக தான் நம்மையும் உகமெல்லாம் அவனுடைய சுரூபம் ஆகிட்டு தானே நான்ன்றும் தனியாக ஒன்னு இருப்பானேன் இதுவும் கரைஞ்சு விட்டு அவனே அகம்பாவம் இந்த அகங்காரத்தையும் ஈஸ்வர சுரூபத்தில் கரைச்சு விட்டுவானா அப்போ சிவ ஈக்கம் வந்துடுறது சிவன் வேற ஜிவன் வேறங்கிற ஒரு பேதம் இல்லாம இதுவும் சேர்ந்து கலந்து கரைஞ்சு போயிடுறதுல அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல தத்துவ திருஷ்டியில உண்மையில கடைசியில் உனக்கு திருஷ்டி இருக்கணும் அந்த ஒன்றுமே தேர பாக்கி இந்த உபாசனையிலே அனுஷ்டானத்திலே இது பிரசாரமாக வச்சுட்டு இதுக்காக வெதப்பதான கர்மானுஷ்டானங்களையும் சீலங்களையும் எதிர்த்துண்டு கொஞ்சம் க்ரூரமான காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம்னுட்டு இந்த உபேசங்களே ஆச்சாரியால் பண்ணிண்டே வந்ததுனால அவள் இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான தாந்திரிக மார்க்கங்களுக்கெல்லாம் வர வர வர கொஞ்சம் குறைவு ஏற்பட்டுது ஆச்சாரியர்கள் காலத்துல அப்போ அந்த கஷ்டன்னு அவங்க ஒரு மதத்துக்கு என்ன சொன்னாலும் ஜனங்கள் ஆச்சாரியால் சொல்றதுதான் இவாளுக்கு மனசுக்கு நியாயமா பண்றது திருப்தியா பண்றது நம்முடைய ஒரு அனுஷ்டானங்கள்லாம் இந்த குருபுரமான மகாவரத அதிகளை தான் ஜனங்களுக்கு வர வர வர இதுல நம்பிக்கை குறைஞ்சு போயிடுறது இது என்ன பண்றதுக்கு வழி இந்த ஆச்சாரியால தீத்துட்டா சங்கராச்சாரியால தீர்த்து நமக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்து அவன் என்ன அவ சீக்கிரத்துக்கும் ராஜ ராஜாக்களோ ஒரு எப்பவும் ஆச்சாரியா எடுத்து ஆறாயிரம் சிஷ்யர் ஷக்ஸ்ரேஸ்து சிஷ்யானு எங்க திக்ஜயம் போனாலும் ஆறாயிரம் சிஷ்யர் குழுவையே போயிட்டு இருப்பாளாம் அவர்கள் ராஜராஜாக்கள் மகிழ்ந்து பின்னோட எங்க எங்க ஆச்சாரிகள் இருந்தாலும் பின்னோட எந்த காட்டில இருந்தாலும் எந்த நதியில் இருந்தாலும் எந்த மலைக்கு போனாலும் குழுவே வந்துட்டு இருப்ப இப்படி இருக்கிறப்ப இவால போய் நம்ம இப்படி சம்பாரம் பண்ண முடியும் நம்மளால இவளை சம்பாரம் முடியாதா நம்ம மதம் பிழைக்காத போல் இருக்கேன் இவளால அடியோட போயிடும் போல் நம்ம மதம் நாமும் அந்த மதத்துக்கு ஆச்சாரியனாக இருக்கோம் அப்படின்னு அவன் ரொம்ப புத்திசாலி அதனால ஒரு யுக்தி ஒன்றும் பண்ணினான் தனியாக ஆச்சாரியாள இடத்துல பக்தன் மாதிரி வந்து ரொம்ப பக்தியோட பிரார்த்தனை பண்ணி நான் என்னை மதஸ்தான் உண்மையை வச்சுட்டு நிஜமா சொல்லணும் அவள் இடத்துல இன்னும் மதஸ்தான் வந்து ஒரு கபாலி ஸ்வரூபமாக இருக்க முடியாத ஒரு சாமியை நான் இந்த மாதிரி ஒரு மார்க்கத்தில் உபாசிச்சுட்டு அதுக்கு ரொம்ப நாளாக பாசிட்டு இருக்கேன் அதுக்கு பெரிய ஒரு ஹோமம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் அவர் எனக்கு பிரத்யட்சமா வரேன்னு சொல்லி சொப்பனத்துல சொல்லிட்டு இருக்க இன்னொரு யஜ்யத்தை ஹோமத்தை பண்ணினானா அந்த ஹோமத்துக்கு ஒரு நரவலி கொடுக்கணும் அந்த நரவலிங்கிறது ஒரு சிரச எடுத்து அடுத்து கொடுக்கணும் அதுக்கு ஹோமம் பண்ணணும் அந்த சிரச அந்த சிரச ஆரா இருக்கணும்னு சொல்லா அஷ்டவாசத்தியல் பெற்ற யோகியா இருக்கணும் இல்லாம அஷ்டஈஸ்வர சம்பள ஒரு சாம்ராஜ்ய பட்டாசை சக்கரவர்த்தியா இருக்கணும் சக்கரவர்த்தியோட கொடுப்பது காட்ட வேணாம் நினைக்கிறதுக்குள்ள எந்த அளவு வீடும் அதனால தாங்களோ மகாபரோபகாரி உங்களுக்கு தான்கிற சரியா விஷயம் எதுவுமே இது பிரத்யம் உலக தெரியும் அதனால எனக்கு என்னுடைய ஈஸ்வரன் என்னுடைய இஷ்டதெய்வம் எனக்கு பிரத்யட்சோட இறத்துக்கு தங்களுக்கு கிருப இருந்தானா இந்த சிரசை நான் கலக்கறது அபசாரம் இருந்தாலும் தேவதா விஷயத்தினோட கலக்கறதுனால நீங்க அதை அங்கீகரிப்பீடுன்னு நினைக்கிறேன் ஆகினால இந்த சிரசை கொடுக்கணும் ஆச்சாரியை வந்து தனியா நமஸ்காரம் பண்ணி சமயத்துல ரொம்ப நாள் எதிர்பார்த்து பிரார்த்திச்சிருந்து எப்படி கேட்டான் வந்து நான் இது இந்த எலும்பு எலும்பு தலையலை இதெல்லாம் ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லைன்னு நினைச்சேன் மொத்தனுக்கு பெரிய லாபத்துக்கு உபயோகமா கிடைக்க முடியாத சந்தர்ப்பம் வந்ததா என்னைக்கே தானா அது உண்டு தான் போக போறது இது இங்கே போயிட போறது கொடுக்குறப்போ இப்பரோட பிரயோஜனத்தோட ஒண்ணு கிடைக்க முடியாத சந்தர்ப்பம் நேர்ந்ததா அப்படின்னு ஆசாரிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனா ஒரு சமாச்சாரம் நான் பேசிட்டு இருக்கிறப்போ நீ தானே எடுத்து ஆள் விழுந்துருவான் உனக்கு உங்க காடி நடக்காது அதுக்கு நான் ஒரு யுக்தி பண்றேன் அதனால இந்த சமயத்துலவா அந்த சமயத்துல நான் திரும்ப அந்த சமயத்துல நான் வந்து என்னுடைய சரீரத்தின எடுத்துட்டு போடுறதுன்னா அப்பவும் நான் சமாதி நஷ்டத்துல இருக்கேன் என்ன எனக்கும் கடைசி காலத்துல இருக்கிறது முறைய முறைக்கு எதுக்குறதுனால லஞ்ச காலத்துல சமாதி நஷ்டம் சாஸ்திரம் அந்த முறையில் நானும் இருக்கேன் உனக்கும் வேற வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் அந்த சமயத்துல நீ மாத்திரா அவ அதான் மாத்திரம் அவனை அனுப்புன்னு சொல்றேன் ரகசியமா வந்து சேரு அப்போ தனியா மறைச்சி வச்சுட்டு அந்த கத்தி எடுத்து என்னுடைய சிரஸ் எடுத்துடு எடுத்துட்டேன்னா அப்ப நீ எடுத்து உனக்கு ஒரு தேவதா பிரசாதம் எடுக்கிறதுக்கு என் தலைவ என்னுடைய ஒரு மாம்சம் உபயோகப்படுறதுன்னா ஒரு அஸ்தி எலும்பு உபயோகப்படுறதுன்னா மண்டையோட உபயோகப்படுதுன்னா இதைக்காட்டிலும் பெரிய காரியம்டா அந்த மண்டையோட்டை வச்சுட்டு அப்புறம் நான் கபாலத்தை நான் சஞ்சாரம் பண்றேன் அப்படின்னுட்டு அவன் ரொம்ப ஆனந்தம் அப்படின்னுட்டு இப்படி உபயோகப்படுறதானா எடுத்துக் கூப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அதே மாதிரி அவன் வந்துட்டான் உட்காந்துருந்தா ஒரு நதி தீரத்துல ஒரு ஏகாந்த ஸ்தானத்துல உட்காந்துருந்தான் உட்காந்துருந்த உடனே அவன் வந்து இங்கிருந்து தலையை கத்தி தலையை விட்டுறதுக்கு ஆரம்பிச்சான் பக்கத்துல ஒரு நதி